சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கருத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உன்பாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த கூட்டத்துக்கு வந்த பின்பு கத்தர் சொல்ல முடியாத சொன்ன வார்த்தைதான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்போ இன்னைக்கு அநேகருடைய விளக்கு ஏற்றப்படாமல் இருக்குங்கிறது தான் என்னுடைய சரியான அர்த்தம் அநேகருடைய விளக்கு அணைந்து போயிடுச்சு அநேகருடைய விசுவாசம் அணிஞ்சு போயிடுச்சு அநேகருடைய அபிஷேகம் அணைஞ்சு போயிடுச்சு அநேகருடைய நம்பிக்கை அணைந்து போய்விட்டாரு அநேகருடைய பிரதிஷ்டை அணைந்து போய்விட்டாரு அநேகருடைய ஜப வாழ்வு அணைந்து போய்விட்டது அநேகருடைய பிரகாசமான வாழ்க்கை அணைந்து போய்விட்டது ஒரு சிலருடைய வாழ்க்கை மங்கி எறிகிறது ஒரு விளக்கு தண்டே அதிலிருந்து நீங்கி போய்விட்டது இவைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதன் கூப்பிடுகிறான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவன் இந்த கூட்டத்தில் விளக்கை ஏற்றுகிறவராய் வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஒரு மனிதனுடைய விளக்கை ஏற்ற வேண்டும் தேவன் ஒரு மனியனுடைய விளக்கை ஏற்றினால் அவனுடைய இருள் வெளிச்சமாகும் அந்த வெளிச்சத்தில் அவன் இருளை கடந்து போவான் அந்த வெளிச்சத்தில் அவன் மதுளை தாண்டுவான் சேனைகளுக்குள்ளே கடந்து போவான் அதனால் தேவனுடைய வெளி தேவன்தான் நம்முடைய விளக்கை ஏற்றக்கூடியவர் குத்து விளக்குகள் மத்தியில ஏழு குத்து விளக்குகள் அவர் உலாவுகிற தேவன் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சாரி பனிரெண்டும் பதிமூணும் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது விளக்குகளின் தரித்து மார்பர்கி பொற்கட்சி கட்டியிருந்த மனுஷகுமாரனு கண்டேன் கண்டேன் ஏழு குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார் அதை விளக்கை கத்தரி ஏற்றணும் ஏழு பொன் குத்து வழக்குகள் எரிஞ்சு கொண்டிருந்தாலும் உலாவா கத்தர் அதிகாரம் வெளிப்படுத்தம் முதலாம் நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது குத்து வழக்குகள் மத்தியில்தான் அவர் உலாவுகிறார் உன்னுடைய குத்து வழக்கு உன்னுடைய விளக்கு கத்திர ஏற்ற கத்தரால் ஏற்றப்பட்டிருக்கிறதா உன்னுடைய விளக்கில் என்ன இருக்கா புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் ரெண்டு கூட்டத்தை வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஒரு விசுவாசி ஒரு ஊழியர்காரன் ரெண்டு கூட்டத்திலையும் கிடையாது ஒன்று புத்தி இல்லாதவர்கள் ஒரு கூட்டம் புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் தங்கள் விளக்கை சுத்தம் பண்ணிக்கொண்டு எை வாங்கிக் கொண்டு ஆயத்தமாக இருந்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள் விளக்கு இருக்கு ஆனால் என்ன கிடையாதே எண்ணெய் இல்லாதவர்கள் நம்முடைய விளக்கு எரியுதா வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி விடுவேன் ஆதீன் செய்த கிரியை இல்லாதபடியினால அநேகருக்கு விளக்கு தண்டே இல்லை அதாவது குத்து வழக்கினுடைய ஏழு பொன் குத்து வழக்கு அந்த ஒரு குத்து வழக்குல அப்படியே ஒவ்வொரு ஏழு டிசைன் நீங்க பார்த்திருக்கலாம் இஸ்ரேலு சின்னங்களே அதுதான் அந்த விளக்கு தண்டை எடுத்துட்டா முடிஞ்சு போய் போய் பொறுத்துறது முடிஞ்சிச்சு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரையும் உன்னை விட்டு எடுத்துருவார் ஆண்டவரையும் உன்னை விடத்திருந்து நீக்கிட்டா என்ன விளக்கு தண்டுவிட்ட ஊழியர்களையும் உன்னுடைய வாழ்வில் இருந்து எடுத்து விடுவார் கத்தர் எனக்கு சொன்னது சொல்றேன் ரத்தர் இன்னைக்கு விளக்கை ஏற்ற வேண்டும் அதான் இன்னைக்கு இந்த காத்திருக்கூடத்தில் தேவனுடைய திட்டம் அதுதான் ஒருவன் அங்காய்போடு கேட்குறான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்கும் உமாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் உமாலே நான் ஒரு சேனைகளுக்குள் பாய்ந்து போவேன் இன்னைக்கு மதளை தாண்ட முடியாததுக்கு காரணம் இருள்தான் யோபு சொல்கிறான் அவர் அருளிய வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் இருளை கடந்து போணுன்னா நம்முடைய வெளிச்ச நம்முடைய விளக்கை கத்தறி ஏற்றணும் நம்முடைய விளக்கை சுத்தம் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது எண்ணெய் ஊற்றணும் மூணாவது திரி வைக்கணும் நான்காவது அதை தேவன் நினை செய்யணும் ஏற்றணும் ஒரு சிலருடைய விளக்கெல்லாம் மங்கீறியது காரணம் ஒன்று எண்ணெய் குறைவு அபிஷேகத்தின் குறைவு இல்லாவிட்டால் அந்த திரிகள் எப்படி இருக்கு சுத்தம் பண்ணப்படாம கருந்திரிகளாக இருக்கு அதனால எண்ணெய் இருந்தும் கருந்திரியா இருந்தா அந்த பிரகாசம் ஒரிஜினல் பிரகாசம் வராது நல்லா திரி இருந்தும் எண்ணெய் இல்லாட்டா அதுவும் மங்கிதான் எரிஞ்சிட்டு இருக்கும் அதனால இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கத்தர் நம்முடைய விளக்கை ஏற்றும் இப்படி உட்காந்தா ஏற்றுவாரா சபை இப்படி இருந்தால் ஒரு சபை இப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்தால் தேவன் விளக்கை ஏற்ற முடியுமா ஒரு காத்திருப்பு கூட்டம் பெந்தைக்கோஸ்தூட்டம் இப்படி இருந்தால் ஆவியானவர் இறங்கி வருவார்னு எதிர்பார்க்குறீங்களா யோசிச்சு பாருங்கள் தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றணும் நீ உடைய விளக்கை நீ ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளவு நேரத்தில் உலாவியிருவார் குத்துவிளக்குகளை மத்தியில் நினைஞ்சிருவார் வந்து உலாவியிருப்பார் இவ்வளவு தூது வெளிப்பட்டுரும் வார்த்தை வெளிப்பட்டுரும் வசனம் வந்துடும் அக்னி பற்றி எறியும் அவர் உலாவிருவாரே ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவு சரி பரவாயில்ல இன்னைக்கு கத்தர் உன் விளக்கை ஏற்றட்டும் தேவன் உன் விளக்கை ஏற்றணும்னா என்ன வரணும் சகரியாவின் புஸ்தகத்தில் நான் படிக்கும்போது நாலாம் அதிகாரத்தில் ஒளிவு மரத்துலேருந்து டேரக்டாக வந்ததான் ரெண்டு குத்து இருந்தது நாலாம் அதிகாரம் பதினொன்று பின்ப நான் அவரை நோக்கி வலதுபுறமாக நேரம் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வடியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இறங்கி வர பண்ணுகிறவைகளாக்கிய ஒ மரங்களின் குத்துவிளக்கு வருது அபிஷேகம் எண்ணெய் உனக்குள்ள அந்த பொன்னிரமான எண்ணெய் பொற்குழாய்களின் வழியாய் பொன்னிரமான எண்ணெயை தங்களிலிருந்து பர்லவத்திலிருந்து வரணுங்க நீ ஒரு குத்துவிளக்கு புத்துவளுக்கு சரியான அபிஷேகம் பரத்துலேருந்து என்ன செய்யணும் வரணும் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய விளக்கை அணிந்து போக விடக்கூடாது உங்களுடைய விளக்கை நீங்கள் அணைச்சிட்டீங்கன்னாலே வாழ்க்கை முடிஞ்சு போயிச்சு நேர்த்தம் எது எப்படி இருப்பினும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கத்தடைய ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நான் விளக்கை ஏற்றப்போகிறேன் தாவிதி சொல்றான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அவர் என் விளக்கை ஏற்றுவார் அதுதான் அவனுடைய நம்பிக்கை அப்ப விளக்கை நெஞ்சிருச்சே ஏதோ ஒரு சூழ்நிலையில நினைஞ்சிருச்சே அணைஞ்சி போயிருச்சு அது எந்த சூழ்நிலையிலும் அவன் தெளிவாக சொல்ல முடியல அவனுக்கு அவன் சொல்றான் தேவரீர் என்னுடைய ஈரோடு என்ன வெளிச்சமாக்கும் அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு பாதையில் போகும்பொழுதுதான் சொல்றான் என் விளக்கை ஏற்றுவீர் ஆண்டவர் விளக்கை ஏற்ற முடியாக இன்றைக்கி வந்திருக்கிறார் ஆண்டவர் விளக்கை ஏற்றணுன்னா நம்ம இன்னைக்கு சரின்னு சரண்டர் ஆகணும் எல்லாரும் ஊழியக்காரங்க விசுவாசிகள் நான் நீங்கள் வந்திருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் ஆண்டுடைய பாதத்தில் வாயை திறந்து கேட்கணும் தேவரீர் என் விளக்கை ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்றணுன்னா அணைஞ்சு போன தன்மையை அவர் பார்த்து இறக்கம் பாராட்டி நம்முடைய மத்தியில் வந்து உலாவை ஆசைப்பட்டு அவர் இறங்கி வந்து இந்த பொண்ணு கொத்து வழக்குகளுக்கு வார்த்து அடுத்தத்துக்கு திரிய வைத்து மறுபடி அவர் விளக்கை கொளுத்தணும் விளக்கை ஏற்றணும் இதெல்லாம் நடக்கணும் உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு இல்லைனா ஒன்றும் நடக்காது சும்மா வந்தவுடனே சாப்பிடுச்சா ஆவியில் நிறைஞ்சி அப்படியே முடிஞ்சிட்டு யார் ரைட்டு அது ஏழு திருப்பி போனால் வீட்டில் சண்டை வாக்குவாதம் பிரச்சனை துக்கம் ஒரு பின்மாற்றம் தோல்வி திருப்பி இங்கே வந்து ஆவில் நிரம்புறது அது வந்து திருத்தியை சுத்தம் பண்ணாமலே பழைய துருத்தியில் எதோ ஊற்றிட்டு போகிறோம் புதிய எண்ணெயை ஊற்றிட்டு போய் கடைசியில் துருத்தியும் கிழிஞ்சி போவோம் ரசமும் சிந்திப்போம் அடுத்த வாரம் வந்து ஒட்டுக்கிட்டு போட்டு அழுது அப்படியே தச்சு கிச்சு திருப்பி புது அபிஷேகத்தை வாங்கி திருப்பி எல்லாம் கொட்டி இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி கத்தோடைய பாதத்தில் வை கொஞ்ச நேரம் சுற்றி நான் டைம் தரேன் யாரும் தலையை கிளப்பூடாது போடக்கூடாது அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கக்கூடாது தந்து பொந்தில் தலையை போடக்கூடாது எல்லாம் தெய்வ சமூகத்தில் நீ நிற்கணும் கருபாசனத்தண்டே நீ சேரணும் ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக் முதலாவது நீ செய்ய வேண்டியது உன் குத்து வழக்க சுத்தம் பண்ணு உனக்கே ஒரு சுத்திருப்பு சுத்தம் பண்ணப்படாம சில வீடுகள்ல இந்த லைட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒண்ணுமில்லாம அசிங்கமா இருக்கும் முதல்ல உன்னுடைய பண்ணு ரெண்டாவது அபிஷேகம் மேலிருந்து வரட்டும் நேர ஒளிவு மரத்துல இருந்து பொற்குழாய்களின் வழியாய் பொன்னிறமாய் நேர குத்துவளக்கு வந்துச்சு சுத்தமான ஒரு அபிஷேகம் பழைய அபிஷேகம்லாம் வேணாம் படத்துலேருந்து ஒரு புதிய அபிஷேகம் வரட்டும் அந்த ஆவி வரும்பொழுது நவமான பாஷைகளை பேசுவார்கள் புதிய பாஷை அந்த பாஷை அந்த பழைய பாஷையை ஒருத்தர் ஏபிசிடியே பேசிட்டு இருந்தான் என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க காலத்துக்கு ஏபிசிடி ஏபிசிடினு சொல்லிட்டு இருந்தால் காரியம் ஆகும்மா இருபத்தாறு வார்த்தையும் சொல்லிட்டே இருந்தா அதுவும் இங்கிலீஷ் தான் இதே சொல்லிட்டு இருந்தா காரியம் ஆகும்மா நாற்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள அபிஷேகத்தை வச்சுட்டு நீ இந்த காலத்தில் ஜெயிக்க முடியாது பரிசுத்தமாக பரிசுத்தாவியின் புதிதாக்குதல் அப்படின்னா இருக்கு தீர்த்து மூணு அஞ்சுல பரிசுத்தாவியின் புதி தாக்குதலினால் நம்மை ரச்சித்தார் பரிசுத்தாவிய ஒரு கொண்டு வரணும் உன்டைய ஜீவியத்தில் ஒன்று உன்டைய குத்து சுத்தம் பண்றது ரெண்டாவது சரியான அபிஷேகம் வரணும் அடுத்து ஒரு திரியை வைக்கணும் எண்ணெய் முழுசு எரியாது எதுலதான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எதுலதான் எரியும் திரியில தான் எரிஞ்சிட்டு இருக்கும் கீழே எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் நேரம் உள்ள போய் பிடிச்சிக்காது அது எதுல எரியும் அதுதான் வெளிச்சத்தின் தொடர்பு இந்த வெளிச்சத்தின் மத்தியில் யார் வந்துருவா குத்துவிளக்கு வெளிச்சத்தின் மத்தியில் யார் வருவா தேவன் வருவார் ஒன்று குத்துவிளக்கு சுத்தப்படுத்து எண்ணெயை ஊத்து கருந்திரிகள்லாம் மாற்றி நல்லா திரி வையே அவர் வந்து விளக்கை ஏற்றட்டும் அந்த வெளிச்சத்தில் அவரே உலாவத்தும் உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு உன் இருளை வெளிச்சமாக்குவார் ஏன் இருள் இருள் இருள்ன்னு சொல்லி முட்டி மோதி தவிச்சு நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற உன் இருளை வெளிச்சமாக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு எல்லாரும் கண்களை மூடுவோம் ஒரே வார்த்தை தான் தேவரீன் என் விளக்கை ஏற்றுவீர் அணைஞ்சு கிடக்கிற என்னுடைய வாழ்க்கை அணைஞ்சு என்னுடைய ஊழியம் மங்கி எறிகிற என்னுடைய வாழ்க்கை மங்கி எறிகிற என்னுடைய ஊழியம் அணிந்து போனதான என்னுடைய பரிசுத்தம் இன்றைக்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் டச் ஆயிடுச்சோ மிளநாள் போடுங்க யாருக்கு தேவையோ அவங்க கண்களை மூடுங்க டைமை மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாங்க வந்ததே லம்ப நேரம் முடிய போகிறேன் அதனால அங்கே பார்க்கறது எழும்புறது அவசியம் இல்லாமல் கண்ணை திறக்கிறது கத்தரை பார்ப்பரட்டும் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அதே அவசரத்தில் சொல்றான் அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார் விளக்கு ஏற்றாலே உடனே இருள் வெளிச்சமாய் மாறிடும் என் விளக்கை ஏற்றுவீர் பிரியமானவர்களே உங்கள் எத்தனை பேருடைய விளக்கு ஏற்றப்படாமல் இரு சூழ்நிலை உலகிலே காணப்படுகிறீர்கள் எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் உன் விளக்கு அணைந்து போனதே ஏன் இலக்கை அணைந்து போக அனுமதித்தாய் கத்தர் ஏற்றின விளக்கை அணைந்து போக ஏன் அனுமதித்தாய் ஏன் சத்துரு அனைத்து போட அனுமதித்தாய் ஏன் மனிதன் அனைத்து போட அனுமதித்தாய் தேவன் ஏற்றின விளக்கல்லவோ